அவர்களை பின்பற்றிதே அவர்கள் சலாம் கொடுத்ததும் மக்களை தாண்டி கொண்டு தம் மனைவியரில் ஒருவரின் இல்லத்திற்கு வேகமாக சென்றார்கள் அவர்களது விரைவை கண்டு மக்கள் திடுக்குற்றனர் உடனே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் திரும்ப வந்து தாம் விரைவாக சென்றது பற்றி மக்கள் வியப்பில் ஆழ்ந்திருப்பதை கண்டார்கள் என்னிடம் இருந்த ஜகாத் நிதியான வெள்ளி கட்டி ஒன்று நினைவுக்கு வந்தது அது என் கவனத்தை திருப்பி விடுவதை நான் விரும்பவில்லை அதை பங்கீடு செய்யுமாறு கூறிவிட்டு வந்தேன் என்று நபிசல்லம் லாஹோ அலைஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள்